அவர்களுக்கு அவர்கள் தங்களின் முகங்களையும் தங்களின் நெஞ்சுகளையும் பிராண்டிக் கொண்டிருந்தார்கள் ஜிபிரே இவர்கள் யார் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் இவர்கள் மனிதர்களின் இறைச்சியை சாப்பிட்டவர்கள் அதாவது புறம் பேசியவர்கள் அவர்களின் கண்ணியத்தை இவர்கள் குலைத்தார்கள் என்று ஜிப்ரில் அலிஹலாம் அவர்கள் கூறினார் என நபிசல்லாம் வாகுசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபோ தாவோத் நான்கு எட்டு ஏழு